மக்கள் தங்கள் வரிசைகளை சரி செய்தனர் அவர்கள் வந்து முன்னே நின்றார்கள் அவர்கள் மீது குளிப்பு கடமையாக இருந்ததால் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறிவிட்டு குளிக்க சென்றார்கள் பின்னர் தலையிலிருந்து நீர் சொட்ட வந்து எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள்